तापत्रय विनाशाय சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமி கதோமுமர்ஷதி கி தரிஷா சிஷ்னோத்தரம்வணம் குத்தச்சித் ராணோத்திருச்ச பத்னியை வகேகபதிம் லுனந்தி ஷரீரத்தை பற்றி பேசுகிறார் இந்த ஷரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை இந்திரியங்கள்லாம் எப்படி பிடிச்சி இழுக்கிறது அப்படிங்கிறத இங்கே வர்ணனை பண்ணுறார் அமும் அமும்னு இந்த ஜீவாத்மாவை உடம்புல அபிமானம் வச்சிருக்கிற ஜீவாத்மாங்கிறார் ஜீவாத்ம புத்தியவே இல்லாத மனுஷனேங்கிறார் ஜீவாத்ம புத்தியோடு இருக்கிறவனாக இருந்தால் அவன் கொஞ்சம் இதெல்லாம் ஜாகிரதையாக இருப்பான் அதாவது உடம்பே நான் நினச்சுன்னு இருக்கிறவன அமுும் அமுும்னா இந்த ஷரீரத்தில் இருக்கிற தேகியை ஷரீரியை அப்படின்னு தான் சாஸ்திரம் படித்தவர்கள் சொல்லுவார்கள் சாஸ்திர திருஷ்டியில் இருக்கிறவர்கள் என்ன சொல்லுவார்கள் அவன் அவன் நினச்சின்னு இருக்கான் தன்னை உடம்பாகவே ஆனால் அவன் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஜீவாத்மாவை இந்த சரீரத்துக்குள்ளே இந்திரியங்கள்லாம் இருக்குது கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் இந்த கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் ஒரே சமயத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம்லாம் இழுத்துட்டே இருக்குது அதை இவன் விசாரம் பண்ணி பார்க்குறதே இல்லை ஜாகிரதையாக இருக்க வேண்டாமா அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் ஜிஹ்வா ஏக்கத்தா அப்பகரிஷத்தி கருகிங்கிறது இருக்குது கருகின்னா ஒரு சில சமயம் சில சமயங்களில் நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது சாப்பாடு அங்கே இருக்குது கிச்சன் எங்கே இருக்குது அங்கே போகிறோமே போய் அங்கே இருக்கிற டப்பாவெல்லாம் இது பண்ணுறோம் அது நாக்கு இழுக்கிறது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னா தாகம் தாகம் வந்தால் நேராக ஜலஸ்தானத்துக்கு ஓடுறோம் அப்புற எல்லாத்துலேயும் கருகி கருஹின்னு போடணும் அமும் அபகரிஷத்தி இவனை சில சமயம் நாக்கு ஒரு பக்கம் இழுக்கிறது சில சமயம் தாகம் மற்றொரு பக்கம் இழுக்கிறது சில சமயம் ஷிஷ்னக செக்ஷுவல் பார்ட் அந்த குறிகள் மற்றொரு பக்கம் இழுக்கிறது தொக்கு உதரம் அப்புறம் இந்த தோல் இன்னொரு பக்கம் இழுக்கிறது உதரம் வயிறு இன்னொரு பக்கம் இழுக்கிறது சுஷ்ணோதரம்னா வயிறுக்காது நாக்கு எல்லாம் சேர்த்தது தான் அப்புறம் சில சமயம் குத்தித்து சிரவணம் சில சமயம் பாட்டு கேட்கணும் போல இருக்குது சில சமயம் சாப்பிடணும் போல இருக்குது சில சமயம் தாகம் தண்ணி குடிக்கணும் போல இருக்குது சில சமயம் வந்து வேறு சம்பந்தங்கள்லாம் வச்சுக்கணும் போல் இருக்குது சில சமயம் பாட்டு கேட்கணும் போல இருக்குது சில சமயம் தோலுக்கு ஏதாவது போட்டு தேய்ச்சி கீச்சு மசாஜ் பண்ணிக்கணும் போல இருக்குது அப்புறம் வயதுக்குன்னா இந்த நாக்கு வயிறுலாம் ஒன்றா தான் சொல்லப்பட்டதாக எடுத்துக்கணும் அப்புறம் சில சமயம் நல்லா வாசனை வேணும் நல்ல ஊதுபத்தி வேணும் சாம்பிராணி வேணும் அப்படின்னு வாசனையை மூக்கு வந்து வாசனை நல்லா சென்ட்டு வேணுங்கிறது இழுக்கிறது இந்த கண் இருக்கே சும்மா இருக்கவே மாட்டேங்கிறதாம் சப்பலை திருக்கு அங்கேயும் ஒரு இடத்துல ஒரு ஏகாகிரதையாக கண்களை மூடி இருக்கான்னா இல்லை இல்லை கண்ணு வந்து இந்த பக்கமும் அந்த பக்கமும் பார்த்துட்டு இருக்கு கண்கள் மற்றொரு பக்கம் இழுத்து கொண்டே இருக்கின்றன கொச்ச கர்மசக்தி கர்மசக்திஹின்னு சொன்னா கர்மேந்திரியம் நமக்கு வந்து மலை தியாகம் பண்ணணும் போகணும் கை சும்மா மாட்டேங்கிறது கால் சும்மா மாட்டேங்கிறது இங்கேயும் அங்கேயும் மூவ் பண்றது சொல்றோம் இல்லையா நாய்க்கு வேலையும் இல்லை நிற்க நேரமும் இல்லைங்கிற மாதிரி இது என்ன பண்ணுறதுன்னா இதே இந்த உடம்புக்குள்ளே இருந்துன்னு இத்தனை கருவிகளும் இப்படியும் இழுத்துட்டே இருக்கேன் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இப்படி எழுத்துகிட்டே இருக்குது கர்மேந்திரியங்கள்லாம் கையு காலு எல்லாம் சேர்த்துக்கிற கர்மசக்தினா கை சும்மா இருக்க மாட்டேங்கிறது கால் சும்மா இருக்க மாட்டேங்கிறது வாய் சும்மா இருக்க மாட்டேங்கிறது பேசிகிட்டே இருக்குது ஃபுல் ஸ்டாப் கமானால் என்னென்ன தெரிய மாட்டேங்கிறது விடாமல் பேசிட்டு இருக்க இவன் பேசுகிறத மற்றவங்க கேட்கணும்னு நினைக்கிறான் இன்னொருத்தன் பேசுகிறத கேட்கணும்னு நினைக்க முடியல இப்படிலாம் இருக்கே கொச்ச கர்மசக்தி இப்படி எல்லா நாலா பக்கமும் எல்லா இந்திரியங்களும் கர்மேந்திரியங்களும் ஞானேந்திரியங்களும் இழுத்துண்டே இருக்குது இது எப்படி இருக்குதுன்னா ஒரு வீட்டில் பல மனைவிகளோடு இருக்கிறவனை பல மனைவிகளும் இழுக்கிற மாதிரி அப்படி சொல்கிறார் கேகபத்தி பஹ்வியகா பத்னியாக இவ வீட்டின் தலைவனை பல மனைவிகள் ஒரு சேர இழுப்பதைப் போல நான்கு பக்கத்திலும் இழுத்து ஹிம்சிப்பதை போல லுணந்தி இழுத்து ஹிம்சிக்கின்றன அப்படின்னு சொல்லி அந்த துன்பத்தை தருகின்றன இந்த இந்திரியங்களும் மனசும் எனக்கு உபகாரம் பண்ணுறதா அபகாரம் பண்ணுறதா ஜீவாத்மாவாகி எனக்கு எனக்கே இவ்வளோ கஷ்டங்கிறான் நீ சரியாக வச்சுக்கல உன் கருவி கரணங்களை இதைத்தான் கீதையில் பகவானும் சொல்கிறார் ஆக யார் ஒருத்தன் உடம்பையும் மனசையும் இந்திரியங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கானோ அவனுக்கு இதெல்லாம் நண்பர்கள் உறவினர்கள் யார் இது இது சொல்கிறபடி கேட்குறானோ அவர்களே இவனுக்கு பகைவர்கள் நம்ம கர்மேந்திரிய ஜானேந்திரியா நமக்கு ஃப்ரெண்டாக இருக்கணும்னா அது நம்ம கண்ட்ரோலில் இருக்குது அது வந்து எளிமையாக இருக்கிறது நம்ம நம்முடைய தவறுனால மிஸ்டேக்னால இருக்குது தவறுகள் செய்கிறதுனால இருக்குது அப்படின்னு பகவானும் சொல்கிறார் இவர் அழகாக அதை வர்ணிக்கிறார் இந்த அவதூத தத்த குரு எது மகாராஜாகிட்ட இந்த உடல் வாழ்க்கையினுடைய தன்மையை வர்ணிக்கிற இதுகிட்டிருந்து நான் இதெல்லாம் கற்றுண்டேன் இது என்னெல்லாம் பண்ணுறது அப்படின்னு பார்த்து இதுகிட்டிருந்தே நான் இதை ஆப்ஜெக்டிஃபை பண்ணி இதுகிட்டிருந்து கற்றுண்டிருக்கேன் நிறைய பேர் ஆப்ஜெக்டிஃபை பண்ணாமல் அது வழியிலே போய் கஷ்டப்படுறான் அப்படிங்கிறத நமக்கு உபதேசம் பண்ணுறார் தொடர்ந்து அடுத்த ஸ்லோகத்தை பிறகு பார்க்க பகவான் அனுகிரகம் பண்ணட்டும் ஜிஹ்வைக்கோமோத் எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் ஹரிவோம்